பாடம் பதினைந்து கல்வியிலும் ஞானத்திலும் தாமும் பிறர் போல் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவது உமரவி எல்லாகும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தலைவர்களாகப்படுவதற்கு முன்னர் இஸ்லாமிய சட்ட ஞானங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நான் அதாவது புகாரி கூறுகிறேன் நீங்கள் தலைவர்களாக்கப்பட்ட பிறகும் மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நபி சொல்லாஹூ அலிஹசல்லாம் அவர்களின் தோழர்கள் தங்களது முதிய வயதில் கூட கல்வி கற்றுள்ளனர்